வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் வியாழக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வரிடமும் விசாரணை நடத்தப்படும் என விசாரணை ஆணையத்தின் தலைவர் ஆறுமுகசுவாமி அறிவித்துள்ளாா் மதுரை மேலூர் அருகே பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதாக ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோடைக்கால மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தனியார் நிறுவனங்களிலும் ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய தமிழக மின்வாரியம் முடிவு செய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் பலத்த மழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது சேர்வலாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் பத்து அடி உயர்ந்துள்ளது தமிழகத்தில் உள்ள ரேசன் கடைகளில் எழுபதுக்கு முப்பது என்ற விகிதத்தில் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக கிடங்கு பொறுப்பாளர்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது பொறியியல் விடைத்தாள்களை திருத்தும் பணிகளில் ஈடுபட ஆயிரத்தி பேராசிரியர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தடை விதித்துள்ளது உயர்நீதிமன்றத்தை விமர்சித்ததற்காக ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி மன்னிப்பு கேட்டனர் இந்திய செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வழக்கமாக நவம்பர் மூன்றாவது வாரத்தில் தொடங்கி டிசம்பர் மூன்றாவது வாரம் வரை நீடிக்கும் தற்போது குஜராத் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை டிசம்பர் மாதம் நடத்த மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது ஜம்மு கா காஷஷ்மீர் மாநிலம் குப்வாராவில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய என்கவுண்டரில் தீவிரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் ஒரு சுகோய் முப்பது எம் போர் விமானத்தில் இருந்து ஏவி முதல் முறையாக பிரம்முஸ் சூப்பர் சானிக் குரூஸ் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது பாபர் மசூதி விவகாரத்தில் தலையிட ஷியா வக்பு வாரியத்திற்கு உரிமை இல்லை என அகில இந்திய முஸ்லிம் தனிச்சட்ட வாரியம் தெரிவித்துள்ளது சட்ட விதிகளை மீறி சாலைகளில் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை புகைப்படம் எடுத்து அனுப்புவோருக்கு பரிசு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலத்தில் முதல் வகுப்பில் இருந்து வகுப்பு வரை தெலுங்கு மொழி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டு கட்டாய ஓய்வு அளிக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளாா் டெல்லி விமான நிலையத்தில் ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது ஜிம்பாம்பே அதிபர் ராபர்ட் முகாபேவின் ராஜினாமா அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முகாபேவின் ராஜினாமாவை அந்த நாட்டு மக்கள் கைதட்டி உற்சாகமாக கொண்டாடினர் சோமாலியா நாட்டில் தீவிரவாதிகள் முகாம் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர்கள் பலியானார்கள் ஊழல் வழக்குகளில் ஆஜராகாத பாகிஸ்தான் நீதிமன்ற இஷாக் தரே தலைமறைவு குற்றவாளி என அறிவித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்காளதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிகழ்ந்த போர்க்குற்ற வழக்கில் ஆறு பேருக்கு மரண தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வடகொரியா மற்றும் சீன நிறுவனங்கள் மீது புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவில் மலைப்பகுதியில் மணிக்கு 250 ஐம்பது வேகத்திலான ரயில் போக்குவரத்தின் முதல்கட்ட சோதனையோற்றம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது தங்களது அலைபேசிகளில் ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தினை பயன்படுத்துவர்களின் அலைபேசிகளில் சிம் கார்டே இல்லாத பொழுதும் அதன் மூலம் பயனாளர்களின் இருப்பிட தகவல்களை கூகுள் சேகரிக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது வணிகச் செய்திகள் ஒய்வூதியதாரர்கள் ஜீவன் பிரமாண் இணையதளம் மூலம் டிஜிட்டல் உயிற்சான்றிப்பிக்க வேண்டும் என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தம்ஸ் அப் பிராண்டின் மதிப்பு நூறு கோடி டாலர் அதாவது ஆறாயிரத்தி கோடி ரூபாயை எட்டும் என்று கோகா இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்மார்ட் போன் தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் Xiaomi நிறுவனம் ஹைபாட் டெக்னாலஜி நிறுவனத்துடன் இணைந்து செல்லிடபேசிக்கு மின்னூட்டம் அளிக்க உதவும் பவர் பேங்க் தயாரிப்பு ஆலையை இந்தியாவில் அமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டில் மின்னு பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்க வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் காசோலை வசதியை மத்திய அரசு திரும்பப் பெறக்கூடும் என இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது டிவி குழும நிறுவனங்களில் ஒன்றான சுந்தரம் பாஸ்ட்னர்ஸ் நிறுவனம் மின் பாகங்கள் தயாரிப்பில் களமிறங்கியுள்ளது இவற்றுக்கான ஆர்டரை அமெரிக்காவைச் சேர்ந்த மின் கார் தயாரிப்பில் ஈடுபடும் டெஸ்லா நிறுவனத்திடமிருந்து டிவி எஸ் நிறுவனம் பெற்றுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹாங்காங் சூப்பர் சீரீஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து முதல் சுற்றில் வெற்றி பெற்றார் மகளிருக்கான உலக இளைஞர் குத்துச்சண்டை போட்டியின் காலிறுதி சுற்று போட்டிக்கு ஐந்து இந்திய வீராங்கனைகள் தகுதி பெற்றுள்ளன ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் ஆஷியஸ் கிரிக்கெட் தொடரின் முதலாவது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் நகரில் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மாவட்ட பிரிவு சார்பில் இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான சென்னை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் சென்னையில் பல்வேறு மைதானங்களில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடக்கவுள்ளது கொல்கத்தாவை போலவே நாக்பூர் மற்றும் டெல்லி ஆடுகளங்களும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக தயாரிக்கப்படவுள்ளதாக இந்திய கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன டுவிட்டரில் சிவகார்த்திகேயனை தொடர்வோர் எண்ணிக்கை நாற்பது லட்சமாக அதிகரித்து இருக்கிறது இதுபற்றி கூறியுள்ள அவர் இவ்வளவு பெரிய ஆதரவு தந்த அன்பான ரசிகர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் மந்திராலயம் ராகவேந்திரா கோயிலுக்கு பத்து கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினார் இதன் மூலம் அங்குள்ள ராகவேந்திரர் கோயில் புதுப்பிக்கப்படவுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் நடிகைகளின் சந்திப்பு நிகழ்ச்சி மகாபலிபுரத்தில் நடைபெற்றது